ஒரு மனிதர் நபிசல்லும் விரும்புகின்றவர் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சட்டை முழுக்கால் சட்டை தொப்பி குங்கும சாயம் இடப்பட்ட ஆடை சிவப்பு சாயம் இடப்பட்ட ஆடை ஆகியவற்றை அணியக்கூடாது யாருக்காவது செருப்பு கிடைக்காமல் இருந்தால் தோளினாலான காலுரை அணிந்து கொள்ளலாம் அந்த தோளுரையில் கரண்டைக்கு கீழே இருக்கும் வகையில் மேல் பாகத்தை வெட்டிவிட வேண்டும் என்று நபிசல்லம் வாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள்